بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلاة وسلاما دائمين متلازمين على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين إن دفعني دمانا اللهم معلقين مذكبكم رياضكم رياضكم رياض إمام قليل எனது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வரஹமது இரண்டு கூறுகளை கொண்டவன் அவனது முதலாவது கூறு உடல் அடுத்த கூறு உள்ளம் உடல் என்பது ஒரு வீட்டுக்கு ஒப்பானது உள்ளம் என்பது அந்த வீட்டில் வாழுகின்ற மனிதனுக்கு ஒப்பானது உடல் இந்த பூமியோடு சம்பந்தப்பட்டது மண்ணோடு சம்பந்தப்பட்டது உள்ளம் வானத்தோடு தொடர்புடையது அல்லாஹ் வானவோ தாராவோடு சம்பந்தப்பட்டது மனிதன் தனது உடலிய தேவைகளுக்கு புறத்தேவைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் போலவே தன்னுடைய உளத்தேவைகளுக்கும் ஆன்மீக தேவைகளுக்கும் அகத்தேவைகளுக்கும் கூடிய முக்கியத்துவம் தர வேண்டும் இந்த வகையில்தான் வசூலுல்லாஹி சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹின் தூதர் என்ற வகையில் மனிதனது பிரதான கூறான உள்ளத்துக்கு ஆத்மாவுக்கு கல்புக்கு சரியான வழிகாட்களை தரும் விதத்தில் தனது போதனைகளை அமைத்துக் கொண்டார்கள் இந்த வகையில் மனிதன் தன்னுடைய புற தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கோடு தனது உலக பயணத்தை மேற்கொள்ள கடமைப்பட்டிருப்பது போலவே தன்னுடைய ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தனது ஆன்மீக பயணத்தையும் வெற்றிகரமாக இருப்பது மைற்கல்லாக இருப்பது வரா என்ற பேணிதல் மூன்றாம் மைற்கல்லாக அமைவது என்ற பற்ற வாழ்க்கை தவக்குள் என்பது அடுத்த மைக்கல்லாகும் மஹபத் என்பது அடித்து வரும் மைக்கல்லாக அமைகிறது அல்லாவுடைய திருப்பொருத்தம் ருவா இறுதி மைக்கல்லாக இருக்கிறது என்ற விஷயங்களை நேற்று எமது உரையிலே நாம் கலந்துரையாடியமை உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றேன் சகோதரர்களே சகோதரிகளே நாம் வாழுகின்ற இன்றைய உலகை பொறுத்தவரையிலே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சினை மனிதன் இந்த ஆன்மீக பக்கத்தை மறந்திருப்பது உள்ளத்தின் தேவைகளை பற்றி சிந்திக்காமல் என்ற கருத்தை உங்களுக்கு நாம் தெளிவாக வலியுறுத்தியமையும் நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றோம் உண்மையில் இன்று மனிதன் தன்னுடைய ஆன்மாவை புறக்கணித்த காரணத்தினால் அவன் அடைந்திருக்கின்ற இந்த லௌகீக முன்னேற்றம் அவனுக்கு எந்த அளவு தூரம் உரிய பயனை அளிக்காததாக அமைந்திருக்கிறது என்பதை இன்று நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம் சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நாகரிகம் மனிதனுக்கு உடல் சுகத்தை ஆனால் அவனது மனதுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு இன்றைய நாகரிகம் தவறிவிட்டது இன்றைய நாகரீகம் மனிதனுக்கு பொருளாதார வளத்தை வழங்கியிருக்கிறது ஆனால் அவனுடைய உள நிம்மதியை இன்றைய நாகரிகம் பறித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இதன் விளைவுதான் எல்லா வசதிகளையும் வாய்ப்பையும் பெற்றிருக்கின்ற மனநோயாளிகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மிகவும் வளர்ச்சி கண்ட செல்வந்த நாடான அமெரிக்காவிலே வருடாந்தம் பதினொரு மில்லியன் பேர் மன நோயினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு பதினேழு நிமிடங்களுக்கும் ஒருவர் கற்கொலை முயற்சியில் அந்த நாட்டிலே ஈடுபடுகிறார் நாலாந்தம் சுமார் அறுபத்தி ஐந்து கொலை செய்யப்படுகிறார்கள் வருடாந்தம் விவாகரத்தில் பெற்றுக் கொள்கிறார்கள் எனவே இது என்ன நாகரிகம் என்ன முன்னேற்றம் மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்க தவறி எந்த நாகரிகம் மனநிறைவை வழங்க தவறு எந்த நாகரிகம் சந்தோஷத்தை தர தவறிய இந்த நாகரீகம் என்ன நாகரீகம் என்று இன்று மனிதர்கள் சித்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பொருளாதார பிரச்சினை அல்ல அரசியல் பிரச்சினை அல்ல இன்றைய உலகின் பிரச்சினை பிரச்சினை வறுமை இதுதான் இன்றைய உலகம் எதிர்நோக்கி இந்த மிக முக்கியமான பிரச்சனை பண்பாட்டு பிரச்சனை நடத்தை ஒழுக்கம் சார்ந்த நிம்மதி இழந்திருப்பது சந்தோஷத்தை இழந்திருப்பது மனநுமை இழந்திருப்பது அதனால் அது சார்ந்த நோய்களால் மனிதன் பாதிக்கப்பட்டிருப்பது இத்தகைய நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இன்று மனிதர்களுக்கு பதட்டம் மனதிலே நிறைவில்லை சந்தோஷம் இல்லை கலக்கம் சூன்யமயமான ஒரு மனோ நினை இதற்கு காரணம் என்ன ஆன்மீகத்தை புறந்தள்ளியமை உள்ளம் சார்ந்த விஷயங்களை மனிதன் புறக்கணித்தமை எனவேதான் இந்த நாகரீகத்தை நாங்கள் ஒற்றை கண் நாகரீகம் தஜாரிய நாகரீகம் என்று வர்ணிக்கிறோம் இதற்கு ஒரு கண் லோகாயுத கண் மாத்திரம் ஆன்மீக கண் இதற்கு கிடையாது பார் கிடையாது சகோதரிகளே சகோதரிகளே இன்று உலகம் இதனை உணர ஆரம்பித்திருக்கிறது சஞ்சிகை ஒரு கட்டுரை எழுதுகிறது தலைப்பு என்ன மீண்டும் திரும்பி வருகிறார் மீண்டும் அவசியத்தை உலகம் உணர ஆரம்பித்திருக்கிறது கடவுளின் தேவையை ஆன்மீகத்தின் தேவையை இறை வழிகாட்டலின் தேவையை மனித சமுதாயம் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்கிறது தத்துவ மேதை வில்லியம் ஜேம்ஸ் என்பார் அழகாக சொல்கிறார் மனிதனின் கலக்கத்துக்கு மனக்குழப்பத்துக்கு ஒரே ஒரு தீர்வு சந்தேகம் இல்லாமல் விசுவாசம் ஒன்று மாத்திரமே மூலமாக மட்டும்தான் மனித உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் என்று சொல்கிறார் கலாநிதி சிந்தனை உள்ள ஒரு மனிதனை பொறுத்தவரை நிச்சயமாக அவனுக்கு எத்தகைய மனநோயும் பீடிக்கார் காணேஜி என்றேஜி என்ற தத்துவ மேதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் ஆன்மீக சிந்தனைகள் பலமாக இருக்கின்றனவோ எந்த மனிதன் மத நம்பிக்கையில் ஆழமாக இருக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு நரம்பு தளர்ச்சியோ மன விரக்தியோ குழப்பமோ ஏற்படுவதற்கு எத்தகைய இன்றுதான் இந்த உண்மைகளை அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார் இஸ்லாம் சல்லு அலிசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் மன நிறைவை மன சந்தோஷத்தை ஒரு கோட்பாளற்கு நாங்கள் சகீனா என்று சொல்வோம் என்ன தேவை குடித்து ஆடைகளை அணிந்து வீடு வாசல் கட்டி பணம் காசு சம்பாதித்து இவை அனைத்தின் மூலமும் என்ன அவன் எதிர்பார்க்கிறான் மனநிறைவை சந்தோஷத்தை இதைத்தான் எதிர்பார்க்கிறான் இந்த சக்கீன இந்த அமைதி இந்த மனநிறைவு குழப்பம் சலனம் இல்லாத சபலம் மனதில் எந்த கவலையும் எப்படி வரும் இறை நம்பிக்கையின் மூலமாக மட்டுமே வரும் காற்றால் பணத்தால் பட்டத்தால் பதவியால் லௌகீக முன்னேற்றத்தினால் லோகாயுத மேம்பாட்டினால் இதை அடைய முடியும் என்று அது நிச்சயமாக காண நீராகத்தான் இருக்கும் இதைத்தான் இன்றைய உலகிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய வரலாற்றை பாருங்கள் பெற்றிருந்தது என்பதை பாருங்கள் படை பின்னால் புரத்தி வருகிறது முன்னால் செங்கடல் ரெட் காணப்படுகிறது நபி ோடு இருந்த எங்கே இஸ்ராய்கள் உதவி பின்னால் படை முன்னால் கடல் இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது நாம் அழிய போகிறோம் என்று சொன்ன போது அடக்கமாக அலட்டிக்கொள்ளாமல் சலனம் இல்லாமல் சபலம் இல்லாமல் அத்தகைய ஒரு கட்டான நிலையில் தட்டு தடுமாறாமல் ங்காமல்மைதியே ஒரு அனு சொல்லிதான் எனது ரூ என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு ஒரு வழி காட்டுவான் சாதாரண நிலையில் இதை சொல்லலாம் நான் அழகிக் மாட்டேன் எந்த பிரச்சனையும் தலையில் போட்டுக் மாட்டேன் யாராவது ஒரு பிரச்சினையை சொல்ல என்ன அளவு கதையும் அழட்டிக் கொள்கிறீர்கள் எமது பிஹேவியர் எப்படி அமைகிறது என்பதை பொறுத்து தான் நமது ஆன்மா எப்படி இருக்கிறது நமது மனமும் மனோ நிலையும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் மதிப்பீடு செய்யலாம் இங்கே நபி மூசாவுடைய அந்த ஒமான இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள் அவர்கள் பதறவில்லை எனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று அனுப்பொள்ளார்கள்த்தும் என்ற ஒரு பெரியார் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அல் குரான் என்ற அற்புதமான அல் குரான் விளக்க உரையே எழுதியவர் அவருடைய ஒரு நூலின் இஸ்லாமிய விஷயங்கள் சார்ந்த ஒரு நூலை வைத்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் வைத்தியர்கள் உடல்நிலையை பரிசோதித்து பார்க்கிறார்கள் உடல்நிலையை பரிசித்து பரிசோதித்து பார்த்த வேலையிலே அவருடைய உடம்பிலே எந்த ஒரு பதட்டம் இருக்கவில்லை எந்த ஒரு தருணமும் தவளும் இருக்கவில்லை அல்லாஹரை சந்திக்க போகிறேன் என்ற அந்த நிலையான எனது ஆரம்பத்தோடு நான் சங்கமிக்க போகிறேன் அவனை நோக்கி திரும்புவோம் அவனுக்காக வாடுவோம் என்று அந்த கோஷம் இருக்கிறதே அந்த கோஷம் நிதர்சனமாக அவருடைய வாழ்க்கையில் இருந்து விளைவு என்னவென்றால் அந்த தூக்கு மேடையில் ஏற்றப்படுகின்ற நிலையில் கூட அவருடைய உள்ளத்தில் எந்த சலனம் சபலம் குழப்பம் தட்டு தடுமாறு என்று வைத்தியர்கள் மக்களுக்கு தப்பி மதீனாவை நோக்கி மேற்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் இடையிலே தங்குகிறார்கள்ந்து கொடி மேல குறைசி காவிரி இவர்கள் கீழே இருக்கிறார்கள் அவன் சிறுநீர் கழிப்பதற்காக அங்கே குந்துகிறார் அபு பக்கர் இப்படி பார்க்கிறார்கள் மேலே ஒரு குறைசி காவிரி நிற்கிறார் அபுபக் சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே அவன் தனது பார்வையை கீழே நோக்கினால் நாம் இருப்பதை கண்டுவிடுவானே அகப்பட்டுக் கொள்வோமே என்று சொன்ன போது அந்த இக்கட்டான நேரத்தில் உள்ளம் இவ்வாறு சக்கீனத்தமைதியான நிலையில் இருந்தது என்றால் அவர்கள் சொன்னார்கள் நாம் இங்கு இருவரில்லை இங்கே மூன்றாம் அவனாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் அல்லாஹாவை தவிர வழங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் இல்லை அவனை தவிர வேறு எவரும் எனக்கு உதவி கரம் நீட்ட போவதில்லை என்றெல்லாம் சொன்னால் இக்கட்டான வேளையில் உயிர் போகும் நிலையில் ஒரு மனிதன் மாத்திரம்தான் கொடுக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் கிடைக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கு தான் மனதிலே அமைதியை போதும் என்றும் குடிக்கொண்டிருக்கும் هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين الله سلقران مؤمنين قلوبة قلبة أبنطان سكينة تندران داميري يأي ركناان أبرقودة إيمان ميلوم أذن كارن التنال ولي الله جنود السماوات والأرض وانند الفومي قلوبة الله أكتشون دمانوية عندما يقول القرآن سلقران سلقران மாதிலே சந்தோஷம் மனதிலே நிறைவும் கொண்டோல் ரூமோடு இருக்கின்ற தொடர்பு அறுவட்ட நிலையில் வானிலே செல்கின்ற ஒரு விண் களம் எப்படி இருக்கும் அது வானிலை தட்டு தடுமாறி கொண்டிருக்கும் எங்கு செல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் போய்விட்டார் அல்லாவுடனான அந்த ஆரம்பத்துடனான அசுலுடனான உறவு போய்விட்டார் நாம் தொடர்பு மாதிரி தட்டு தடுமாறி கொண்டு திரிவோம் இந்த உலகிலே தொடரப்பட்ட விண்கலங்களை நாங்கள் எப்போது மனிதனுக்கு சித்துராவுடைய அழைப்புக்கு சித்துரா என்றால் இயற்கையின் அழைப்பு இயற்கையின் அழைப்பு என்பது அல்லாவுடைய அழைப்பு அந்த அழைப்புக்கு பதில் சொன்ன மனிதன் எப்போதும் அமைதியாக இருப்பான் ஒரு அறிஞர் சொல்கிறார் மனிதனிலே எப்போதும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியை எந்த ஒரு அறிவாலும் நிரப்ப முடியாது எந்த ஒரு தத்துவத்தாலும் நிரப்ப முடியாது அதை நிரப்புவதற்கு ஒரே வழி திரை நம்பிக்கை மாற்றம் தான் துறை நம்பிக்கையால் மாத்திரம்தான் அந்த இடைவெளியை நிரப்ப முடியும் அல்லாகுவை படைத்தவனை அறியும் வரைக்கும் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் வரலாற்றிலே பல நாகரிகங்கள் தோன்றிருக்கின்றன பல நகரங்கள் காணப்பட்டிருக்கின்றன மனிதன வரலாற்றிலே மாளிகைகள் இல்லாத நகரங்கள் இருந்திருக்கின்றன தொழிற்சாலைகள் இல்லாத நகரங்கள் இருந்திருக்கின்றன பெரும் கோபுரங்களும் கோட்டைகளும் இல்லாத நகரங்கள் காணப்பட்டிருக்கின்றன ஆனால் வணக்கஸ்தலங்கள் இல்லாத இறைவனை வழங்கி வழிபடக்கூடிய வணக்கஸ்தலங்கள் இல்லாத நகரங்கள் மனிதன வரலாற்றில் இருந்ததாக தெரியவில்லை என்றால் மனிதனுடைய இயல்பான தேவையாக திரை நம்பிக்கை என்பது எப்போதும் இருந்து வந்திருக்கிறது ஆன்மீகம் என்பது எப்போதும் இருந்து வந்திருக்கிறது இறை நம்பிக்கையின் மூலம்தான் ஒரு மனிதன் தனது இருப்பின் ரகசியத்தை வழங்கிக் கொள்கிறான் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் நான் எங்கு செல்லப் போகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த தனது உள்ளமையின் ரகசியத்தை ஒருவன் மூலம் தான் அறிந்து கொள்கிறான் இந்த நம்பிக்கை இல்லாதவனுக்கு எப்போது மயக்கமும் குழப்பமும் தான் இருக்கும் எனவே தான் ஒரு இறை நிராகரிப்பானை பொறுத்தவரையில் அவனுக்கு கவலைகள் தான் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் வாழ்க்கையை பற்றிய தெளிவு வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு ஒரு லட்சியம் இல்லை எங்கு செல்கிறோம் என்பது தெரியாது ஒரு கவிஞன் ஒரு அரபு கவிஞன் பாடுகிறான் ஒரு விரைவராகரிப்பாளன் ஒரு நாஸ்திகன் அந்த கவிதையில் சுருக்கமான பொருளை தமிழிலே சொல்கிறேன் நான் திறந்தேன் நான் ஏன் திறந்தேன் என்று எனக்கு தெரியாது என் முன்னால் ஒரு பாதையை கண்டேன் அதில் நுழைந்தேன் அதில் ஏன் நுழைந்தேன் என்பது எனக்கு தெரியாது அந்த பாதையினை அழைத்து செல்கிறதா நான் அந்த பாதையில் செல்கிறேனா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு எதுவும் தெரியாது என்று அந்த கவிதை என்பதுதான் ஆற்றல் எனக்கு இல்லை அன்பரிடம் கேட்டால் சொல்லுவார் அதனுடைய பொருளை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இறைவிராகனுக்கு வாழ்க்கை பற்றிய எதுவும் தெரியாது ஏதோ அன்றாட விஷயங்களை அவன் செய்து கொண்டிருப்பான் ஆனால் ஒரு நிறை விசுவாசியை பொறுத்தவரையில் அவனுக்கு அவனது பாதை தெளிவானது அவனுடைய இலக்கிகள் தெளிவானது லட்சியம் தெளிவானது எங்கு போகிறோம் என்பது அவனுக்கு தெரியும் எனவே அவன் எப்போதும் நிம்மதியோடு இருப்பான் நிறைவோடு இருப்பான் தெளிவோடு இருப்பான் இதைத்தான் குரான் சொல்கிறது அப்பமை எம் சி முகிப்பன் அலாஜி அம்மை எம் சி சவியன் முஸ்தீன் தலைகீழாக நடக்கின்ற மனிதன் நேர்வழியில் இருக்கிறானா அல்லது சீரான பாதையில் ஒழுங்காக நடக்கிற மனிதன் நேர் வழியில் இருக்கிறான் தலைவா ஒரு மனிதன் நடக்கிறான் ஒரு இறை நிராகரிப்பால் நடந்து போய் கொண்டிருக்கிறான் நேரான பாதையில் சீராக நடப்பவன் தான் இறை விசுவாசி என்று சொல்கிறார் ஒரு மூவி நிலையை பாருங்கள் அவன் எந்த அளவு சக்கீனத்தோடு இந்த நிறைவோடு நிம்மதியோடு இருப்பான் என்றால் மூமினாக இருந்தால் மூமின் என்று சொல்பவன் அல்ல உண்மை விசுவாசியாக இருந்தான் எப்படி இருப்பான் தல்ல அல்லாஹனோடு சொன்னார்கள் ஒரு மூமினுடைய நிலை மிக மிக அற்புதமானது மிக மிக அுதமானது அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் வந்தால் அவன் சபுர் என்ற பொறுமையை கடைபிடிப்பான் அவனுக்கு துன்பம் மருமத்திற்கு சந்தோஷம் அவன் அலமதுல்ல அல்லாவுக்கு சுக்குர் செய்வான் இரண்டு நிலையிலும் ஒரு மூமியுடைய நிலை நன்றாகவே இருக்கும் நல்லதாகவே இருக்கும் கஷ்ட நஷ்டம் வந்தால் சபுரை கடைபிடிப்பான் சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையில் நல்ல வளமான நிலை வந்தால் அவன் சுக்குர் செய்வான் ஒரு பக்கத்தில் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் வந்தால் விரக்தி அடைவான் மனமுடைந்து போவான் அதிர்ந்து போவான் இடிந்து விடுவான் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்வான் அல்லது அவனுக்கு ஏதாவது நோய் வரும் மன அழுத்தம் வரும் டிப்ரஷன் வரும் வாழ்க்கையில் அவனுக்கு வசதி வந்தால் வாய்ப்பு வந்தால் அவன் எதிர்பார்த்தது கிடைத்து விட்டால் ஏதோ தான் சாதித்தது என்று நினைத்து அவன் அத்துமீறி நடந்து கொள்ள ஆரம்பிப்பான் இதுதான் காவிரி நிலை இறை நிராகரிப்பான் அடுத்ததாக சகோர்களே ஒரு மூவினை பொறுத்தவரை ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அவன் தனித்திருப்பவன் அல்ல எப்போது அவன் படைத்த ரப்புல் ஆலமீனை நம்பி விடுகிறானோ அல்லாவை நம்பி விடுகிறானோ அவன் இந்த முழு பிரபஞ்சத்தோடு தொடர்பு பாயிடுகிறான் நிலையான உலகோடு அவனுக்கு தொடர்பு அவனுக்கு கிடைத்த அறுபது வருஷம் தான் அவனுக்கு வாழ்க்கை அவன் வாழுகின்ற உலகம் தான் அவனுக்கு உலகம் அவனுடைய வட்டம் தான் அவனுக்கு வட்டம் அதுக்கு மேலே ஒன்று அவனுக்கு கிடையாது ஆனால் ஒரு இறை விசுவாசி இறைவனை நம்பிவிட்டால் அவன் ஒரு ஒரு பெரிய அறக்கனாக மாறிவிடுகிறான் உங்களுக்கு தெரியும் கற்பனை கதைகளிலே ஒரு மனிதன் சில மாத்திரைகளை எடுத்து சில தொணிக்குகளை எடுத்து சாப்பிட்டவுடன் அவன் ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக மாறி அவன் சுவர்களை எல்லாம் கடந்து போவான் வானத்தில் பரப்பான் கட்டடங்களுக்கு மேலால் போவான் மனிதனுக்கு ஆசை இருக்கிறது இப்படி எல்லாம் அடைய வேண்டும் அப்படி பிக்ஷன் எல்லாம் எழுதுகிறார்கள் சுவரை ஊடத்து போவான் வாகனத்தில் போய் கொண்டிருப்பான் வாகனம் நூறு மாடி கட்டடத்தை ஆசைக்கொள்ள வேண்டும் என்று வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த குறுகிய வட்டத்திலிருந்து குறுகிய உலகிலிருந்து குறுகிய ஆயுள் இருந்து வேண்டும் என்று அதற்கு அவன் என்னென்னமோ கற்பனையில் இருக்கிறான் வேண்டுமா உங்களுடைய குறுகிய ஆயுளை நிலையான ஆயுளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா குறுகிய வட்டத்தை முடிவில்லாதோடும் நீங்கள் சங்கமிக்க வேண்டு மிக மா எனவே இப்ப இந்த கோான கோடி உயிரினாணி அவனுடைய வட்டம் குறுகியது வாழ்க்கை குறுகியது ஆயுள் குறுகியது உலகம் குறுகியது எல்லாம் ஈமான் கொண்டு விட்டால் இறை விசுவாசியாக மாறிவிட்டால் மாறிவிடும் எனவே அவனுக்கு தனிமை பிரச்சனை இல்லை அவன் முழு உலகத்தோடு தொடர்புபட்டவனாக மாறிவிடுகிறான் ஒரு இறை நிராகரிப்பாளனுக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை தெரியுமா எல்லாம் அவன்தானே எல்லாம் அவன் அவனும் அவனுடைய ஆயுளும் அவருடைய வட்டமும் அவருடைய உலகமும் எனவே அவன் அதிகமாக சங்கடப்படுவான் அவசியப்படுவான் தனிமையின் காரணமாக அடைந்து விட்டால் தனிமை வந்து விடுகிறது அதிகமான முதியோருக்கு தனியில் பிரச்சினை ஏன் தனிமை பிரச்சினை பிள்ளைகள் விட்டு விட்டு போய்விடுவார்கள் கரெக்ட் அவர் கரெக்ட் கட்ட நம்ம வீட்டில் இருக்கு ரொம்ப பிரச்சனை எனவே முதுமை அடைந்தவர்கள் அல்லது இருவருக்கும் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் எனவே அப்படியே இருப்பார்கள் அவர்களை போய் போட்டு விடுவார்கள் தனிமை கிடையாது அவனுக்கு தனிமை கிடைத்து விட்டால் அவன் பேர் ஆனந்தம் அடைவான் இந்த வாழ்க்கை விடுபட்டு தனிமை இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அடைகின்ற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது ஏனென்றால் தொடர்படக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது எனவேதான் அஹமோல்லா அவர்கள் ஒரு பெரிய ஆரம்பகார இமாம்களில் ஒருவர் இவர் வெளியிட்ட இஸ்லாமிய கருத்துக்கள் காரணமாக அவருடைய காலத்தில் இவர் தண்டிக்கப்பட்டார் தொடர்ும் சிறையிலே இருந்தார் ஆனால் சந்தோஷமாக இருந்தார் கவலை என்றால் அவருக்கு என்னென்ன தெரியாது வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்தார் அவருக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சுதந்திரம் என்னவென்றால் ஒரு சிறையில் இருந்து இன்னொரு சிறைக்கு அவரை அடிக்கடி மாட்டுவார்கள் என்றால் அந்த ஏரியாவில் அவர் இருக்கும் அந்த ஏரியால பிரிச்சில் வரும் இந்த மக்கள் எல்லாம் அவரை விடுவிக்குமாறு உடனடியாக எத்தனையோ தண்டனைகளை கொடுத்து பார்த்தார்கள் அசையவில்லை ஆடவில்லை எதுவும் இல்லை சந்தோஷமா இருக்கிறார் கடைசியாவிடம் தண்டனை சிறையில் போட்டால் எனக்கு கல்வத் கிடைக்கிறது தனிமை கிடைக்கிறது அந்த தனிமையில் நான் அல்லாவே வணங்கி கொண்டிருப்பேன் அது எனக்கு கிடைக்கிற பெரிய பேரு சரி என்னை நாடு கடத்தினால் பறந்து சென்று எனது நீண்ட எதிர்பார்ப்பான நீண்ட கால எதிர்பார்ப்பான சோனும் எனக்கு கிட்டும் போய் மக்களே எனது சுவர்க்கம் எனது உள்ளத்தில் இருக்கிறது அதனை உங்களால் பறிக்க முடியாது என்ன செய்ய போகிறீர்கள் சிறையில் அடைக்க போகிறீர்களா சந்தோஷமா இருப்பேன் நாடு வரத்த போகிறீர்களா சந்தோஷமா இருப்பேன் கொலை செய்தால் நிலையான பெற்றுவிடுவேன் விடுவேன் யாருக்கு இந்த மனநிலை வரும் அறிவால் வரும் என்ன பயிற்சியால் வரும் என்று சிந்து பார்க்க ஒரு மூவனுக்கு மாத்திரம் தான் இந்த மனநிலை வர முடியும் அடுத்த ஆடி அசைஞ்சிடுவான் ஒரு முறை அவர் சொன்னார் நான் சில போது அனுபவிக்கின்ற இன்பத்தை இந்த அரசர்களும் ஆட்சியாளர்களும் தெரிந்து கொள்வார்கள் என்றிருந்தால் நான் அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை என்னிடமிருந்து பறிப்பதற்காக போராடுவார்கள் இன்பத்தை நான் போது அனுபவிக்கிறேன் என்ன இன்பம் ஒழுங்கான உணவில் ஒழுங்கான உடை இல்லை ஒழுங்கான இல்ல எதுவும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறாரா இந்த அரசர்கள் ஆட்சியர்கள் தெரிந்து கொண்டால் என்னோடு வாழ்த்து போராடுவார்கள் தகவர்களே எனவே ஒரு மகத்தானது ஒரு அல்லாஹு தாலா சொன்னதாக ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள் இதனை ஹதீஸ் குதிசு என்று நாங்கள் சொல்கிறோம் எனது அடியான் எந்த நிலையில் என்னை வைத்திருக்கிறானோ அந்த நிலை நான் அவனோடு இருப்பேன் அவன் என்னை நினைவுபடுத்தினால் நினைவுபடுத்துவேன் அவன் என்னை நோக்கி எவ்வளவு தூரம் வருகிறோம் எனவே ஒரு மூவினை பொறுத்தவரையில் அவன் அல்லாவை நெருங்குகின்ற அளவுக்கு அல்லாஹுடைய உதவியை உபகாரத்தை பெறுகிறான் ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய உதவி கிடைத்துவிட்டால் வேறு உதவியும் அவனுக்கு அவசியம் இல்லை யாருடைய